நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைய பாடல் இதோ நடிகர் தலகத்தின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாகவும் வசூலிலே வாகை சூடிய காதல் சித்திரங்களில் ஒன்றாகும் அமைந்தது வசந்த மாளிகை கட்டுக்கோப்பான கதையமைப்பு நெஞ்சை அள்ளும் வசனங்கள் பாத்திரங்களின் உணர்ச்சி நடிப்பு கருத்தாழ மிக்க பாடல்கள் இனிமையான இசையமைப்பு என்று அனைத்துமே ஒன்றாய் சங்கமித்த காரணங்களால் அந்த வெற்றி சாத்தியமாயிற்று தமிழில் சிவாஜி கணேசனும் வாணிசிரியும் வகித்த நாயக நாயகியர் பாத்திரங்களை இந்தியிலே ராஜேஷ் கண்ணாவும் ஹேமா மாலினியும் செய்து பிரேம் என்று நிர்மாணித்தனர் தெலுங்கிலே நாகேஸ்வர ராவும் அதே பிரேம் நகரை ஆந்திராவில் சுகந்த முகழும் வசந்த மாளிகையாக ஆக்கினார்கள் தமிழில் சாதனை நிகழ்த்திய கண்ணதாசனின் பாடல்களை கேட்டுவிட்டு தெலுங்கு கவிஞர் ஆத்திரேயா அவற்றுக்கு இணையாகவே மிகச் செறிவோடு பாடல்களை இயற்றி அளித்தார் என்றுதான் எண்ண வேண்டும் சான்றாக கே மகாதேவனின் இசை அமைப்பில் மனசு கதியே மதிசி கதி இந்தே மனசுன்ன மனுசிக்கு சுகமுலே தந்தே என்று கண்டசாலா பாடும் பாடல் நெஞ்சை உருக்கும் வகையிலே அமைந்தது இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே என்கிற சரணம் மரணமில்லாப் பெருவாழ்வு பெற்ற தமிழ்கவிஞரின் வரிகளிலே துலங்கிற்று என்பதையும் நாம் மறுக்க இயலாது தெலுங்கு திரையுலகை பொறுத்தவரையில் என் டி ராமராவ் காந்தாராவ் எஸ் வி ரங்கராவ் நாகேஸ்வர ராவ் என்னும் நான்கு ராவ்களை நால்வரை மறக்க முடியாது அந்த மாநில மக்களின் பேரபிமானத்தை பெற்ற ஏ என்ஆர் என்று அழைக்கப்பட்ட நாகேஸ்வர ராவ் நாயகனாக தனது நடிப்பு ஆற்றலை இந்த காட்சியிலே மிக நேர்த்தியாகவே செய்திருப்பார் இதோ நனி தெலுசுகமாயே தெலுசு என இயல்பும் இலக்கிய தரமும் கொண்ட வரிகளை உள்ளடக்கிய அந்த உருக்கமான பாடல்கள் ஒலிக்கின்றது நேயர்களே मनुषिव्रत कि मनसून मनुषि की सुख रन्ते मनसुति मनसून मनुषि की सुख मुले மனசு கத்தி ஒரு மரூ மரிச்சி போது ிே மரலி ராது ஓடி போட்டே மரிச்சி போது காயமே மாசி போது பகிபோத்தை அதுக்கு படது மனசு கதி இஷி கற்றுக்கி மனசு கதி இ அந்த மட்டேனி தெயே நட்டே நதி ஒரு மாயே நசீவில விளப்புட்டோ தீயதனம் எவரிக்கி தெ मनस मनसुगति के मनुष्य्रत की मनस गति के தோ மம தலப்பு மறு ஜன்ம உன்னதோ மம தலப்பு ரே மூத்தாயோ மனுஷிக்கு மனசே தீரி சிகிச்சா தீர்ச்சு குடு கட்ச மனசு கே மனுஷி விரிந்தே மனசுன்ன மனுஷிக்கு சுகமுலேர்த்தே மனசு கே